ஞானம் தன்னாலேயே அறியத்தக்கதான் ஆனதால் அந்நியர்கள் இவன் ஞானி என்று அறிதற்கு மூ உலகத்தும் தேடி அறிதற்கறிய ஜீவன் முத்தனை அதனால எப்படிப்பட்ட ஞானிகளை கண்டுபிடிக்கிற கஷ்டம் அஞ்ஞானிகள் அது மூலகத்துக்கும் தேடி அறையணும்னு ஒரு பெருமை சொல்றாங்க திருவித உலக தரிதொரு ஞானி அப்படின்னா ஒரு ஞானி வர்றதுன்னா மூன்று உலகத்துக்கு அரிதற்கரிய ஜீவன் முத்தனை இச்சற்குரு மூர்த்தி பரசிவமே பரமசிவமே என்று நம்பி வழிபடுவதால் ஞானோ தேசத்தால் சீழர்களுக்கு மோட்சமும் அவன் இது குருமூர்த்தியானவர் சிவருமானம்தான் சிவனே இந்த மணி சட்டை தாங்கி வந்திருக்கார் மாணிக்கவாசர் வந்த மாதிரி அதுபோல அவருக்கு நேராக வந்தார் இவருக்கு ஏற்கனவே ஒரு தாய்வத்தில் பிறந்து வந்திருக்கார் இருந்தாலும் எல்லாம் பிரமஸ்வரம் தான் எல்லாரும் இவரால் தான் நாம் கடைத்தர முடியும் என்று முழுமையா நம்புவானால் அவனுக்கு ஞானம் அன்போடு வழிபாடு அதனை புரியும் உயர் பத்திற்கு நல்வினையும் அன்புடனே தக்க காலத்தில் சரீரத்திற்குரிய அன்னம் வஸ்திரம் முதலானவற்றை முதலியவற்றை கொடுத்து எவர் பணி செய்யும் மேன்மை பொருந்திய பக்தர்களுக்கு அடையும் புண்ணியம் நினைத்த நினைத்த தடயம் படிக்க முடியும் நினைத்த தடையும் நினைத்தது அடையும் அந்த புண்ணியம் கிடைக்கும் புண்ணியத்துக்கு விசேஷ நினைத்தது அடையும் கடையைப்படணும் எவ்வளவு பண்ணணும் அது என்ன நினைத்து அடையலாமா பொண்ணியம் வாங்குறது ஒரு மையம் உள்ளது என்ன மையம் இருக்கு உலகத்துல பொருளை விட பணத்துக்கு மதிப்புள்ள பொருளுக்கு மதிப்பு கிடையாது எப்படி இன்னைக்கு அரிசி வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மூணு மூட்டு பத்து மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க வேற சாமான வாங்குற காசு இல்ல அப்ப அரிசி கொடுத்து கொடுக்குறேன் சாமான கொடுக்க ஒத்துக்கிறாங்களா காசு தான் கேட்பாங்க பண்ட மாட்டாது அதனால காசு வச்சுக்கிட்டு இருந்தவன்னா அரை மடி கூட வாங்கிக்கலாம் ஒரு படி கூட வாங்கிக்கலாம் எப்ப வேணா இது வேணா வாங்கிக்கலாம் ரொக்கம் இருக்கு அதுக்குள்ள மதிப்பு பொருள் கிடையாது அதுபோல புண்ணிய மக ரொக்கம் மாதிரி அது பெட்டி பணம் மாதிரி அது கூட கடன் கொடுத்து பேங்கில் போட்டு எடுக்கிற நம்ம கிட்ட இருக்கிறதே தான் அப்படியே இருக்கு இருப்பில் அத்தகைய புண்ணியமானது எந்த நல்ல காரியத்தையும் பயன்படுத்திக்கலாம் சுத்துக்கு எதுவாங்க அவ்வளவு மையம் இருக்கு ஆனா பொருள் இருக்கு அது குறிப்பிட்ட ஒரு சாதனம் தான் செய்யும் அரிசி வாங்கிட்டா சமையல் பண்ணிதான் சாப்பிடலாம் ஒண்ணு பொருள் பணம் இருக்கு அரிசியும் வாங்கிக்கலாம் பருப்பும் வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்கிக்கலாம் அரிசி வந்து பத்து மூட்டை இருக்கப்பா எனக்கு வீட்டுல அப்படின்னாக்கா மசமானும் காசு இல்லை பத்து மூட்டை வேணா ஒரு மூட்டை வாங்கி விட்டோம் மசமான காசு இருக்கு இல்லையா வாங்கிக்கலாம் இதான் பணத்துக்குள்ள மதிப்பு அப்படி அதுவள புண்ணியத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இது மக்கள் வளர்றது இல்லை என்ன செய்யறாங்க அப்பப்போ கூலி வாங்கிக்கிறாங்க வேலை செஞ்சு விட்டு காரியம் பார்த்தாக்கா அவள் கூலி வாங்கிக்கிறாங்க அதுக்குள்ள போடுறான் இனி இவ்வளோதான் கொடுக்கணும் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன் அப்படி சேவை மனப்பான்னு இல்லை சேவை செய்யறதுனால புண்ணியம் கிடைக்குது அவரும் பெரிய புண்ணியம் தான் கொடுக்க வாங்கிக்கலாம் ஒழிய கட்டாயம் இல்லை சேவை மனப்பான்னா கட்டாயம் எடுத்து பார்க்கப்படாது அது இவ்வளோதான் நிலையம் இல்லை சேவை பிரியப்பட்ட பிரசாதம் அவ்வளவுதான் கூலி அர்த்தம் செய்யறோமோ புண்ணியமா மாறும் அந்த புண்ணியமானது எந்த காரியத்துக்கு பயன்படுத்தலாம் அதை ஈஸ்வரன் பிரார்த்தம் அமைக்கும் போது புண்ணியத்தையும் பார்ப்பார் பாதத்தையும் பார்ப்பார் வாசனையையும் பார்ப்பார் ஆசையிட்டு தான் பிரார்த்தனை அமைக்கிறது அப்போ நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம் நம்ம எல்லாம் அப்போ கூலி வாங்கிட்டே இருந்தோம்னா புண்ணி எங்க சேரும் விளையாடு அரிசி மட்டும் வாங்கி வச்ச மாதிரி தான் மத்திய காசு கிடையாது அது போல ஆயிருந்து சேவை பண்ணுறம் சொல்லுது தேவம் பண்ணுங்க புண்ணி எப்படி எந்த பழகையும் சம்பாதிக்கலாம் முப்பத்தி ரெண்டு தருமங்கள் பதினாறு பெரிய அரங்கல் சிறிய அரங்கல் காசு பண்ணுங்க இல்லையா சேவை பண்ணலாம் சேவை கூட இதயமான வார்த்தையாவது பேசலாம் நல்ல எண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கா இதெல்லாம் மனசினாலும் செய்யக்கூடிய புண்ணியம் காயத்தினாலும் செய்யறது சேவை வாக்கு செய்யறது சோத்திரங்கள் பகவான் சோத்திரங்கள் பிறகு இதை புண்ணிய காரியங்கள் தான் இப்படி நிறைய சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் நம்மள மகிமை இருக்கு அதுக்கு மகிமை கொஞ்சம் கூட தெரியறது புண்ணிய மாதிரி கிடக்கிறாங்க சேவை என்ன ஏன்மாத்துறாங்கி போட்டு நினைத்தது அடையம் புண்ணியம் அடையதான் அவன் தன் புனிதம் உறும் சரிதம் அது கண்ட உதாசியனருக்கு உரிய புண்ணிய விருப்பம் அஜீவன் மொத்த பரிசுத்தம் பொருந்திய சரித்திரத்தை நேரைய பார்த்த உதாசீனருக்கும் புண்ணிய கருமத்தை செய்ய விருப்பமும் ஒரு சரி கட்டாயம் இல்ல நூல் வழியாக தெரிஞ்ச முடியுமா நூல் வழி இருக்கு இல்ல சரித்திரத்தை படிக்க பார்க்கிறோம் படிச்சு பார்க்கும் ஓ இப்படிப்பட்ட மகா ஆகிறதுக்கு புண்ணியம் செய்யணும் சொல்றாங்க நாவது முடிவு செய்வோமே என்று ஒரு ஆர்வம் ஏற்படும் அது அதாவது உதாசிரா நடுநிலைவாளர் ஒரு பக்கம் சாந்தவனுக்கு என்ன செய்யணும் ஒரு ஒரு கொள்கையிலேயே அழுத்தமா இருக்கும் அடுத்த கொள்கையை ஏற்றிக்க மாட்டான் ராகம் துவேசம் ரெண்டும் இல்லாம பொதுக்கருத்துடையவர்கள் ஏத்திக்க நாமும் அந்த மாதிரி மகாண ஆவணம்னா அப்படியே செய்வோமே என்று விருப்பம் உண்டாகும் இது ரெண்டாவது பையன் மூணாவது பையன் இது பக்த புண்ணியாச்சா அப்புறம் உதாசீனருக்கு மூணாவது பையன் அவன் தன் வடிவினை கண்ணுறுதல் முதலான அவற்றால் அீவன் முத்தனது திருமேனியை நிந்தித்தல் முதலிய அவசாரமின்றி தரிசித்தல் அதாவது அவனுக்கு குற்றம் சொல்லாம போய் பார்க்கறது நமஸ்கரித்தல் அந்த ஞானியின் கிருபாதிருஷ்டி தன்மேல் படுதல் அப்படி போய் அவர் செஞ்சும் போது அவர்கள் பார்வை அப்படிப்பட்ட முதலாக உள்ள நற்கருமங்களை செய்தால் பாவிகளுக்கு பாவ எரிவும் உரும் என்பார் சசிவன்னை போல பாவிகளுக்கு பாவ நிவிற்த்தி உண்டானவாம் என்று அனுகிரக தொகையை அறிந்த மேரோர் அருளீட்டு செய்வரர் சிசுவன்கள் எவ்வளவு பாவம் இருந்தது பார்த்தோன்ன போயிடுச்சு இல்ல அப்படி போல எவ்வளவு பாவையா இருந்தாலும் அவனுடைய ஞானிகளுடைய பார்வைக்கு முன்னால் நின்று வணக்கம் செய்து நமஸ்காரம் செய்து போகணும்னு சங்கல் பண்ணான்னாக்கா பாவம் போயிடும் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கானே அவனுக்கு எண்ணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கொடுக்க வேண்டியதான் தண்டனை எங்க ஞானிட்டு வராத பிராரதி இருக்குமே தண்டனை கிடைக்கும் அப்புறம் கிடைக்கும் இருக்கு இல்ட்டு அப்படியே இருந்தா இருக்கலாம் வெளிச்சம் வந்தா எழுட்டு இருக்குமா வெளிச்சம் வந்துருச்சு இல்ல இல்ல ரொம்ப காலம் இருப்பேன்னு சொல்லுவாங்க பிராரதி இருக்கு பிராரதி இருக்கும் போய் தீரும் பிராரதி இல்லாத வரவாட்டம் பக்கத்துக்கு வரமாட்டிக்க சலுகை புண்ணியம் மகான்களை தேடி போக மாட்டான் எல்லாரும் போறாங்களா போனாலும் குற்றம் தான் சும்மா காலந்து ஒருத்தர் சுத்தி தீர என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி புள்ளிச்சாமி ஏன் உட்கார்ந்து இருக்காரு எத்தனை பேர் கேலி பண்ணதும் உண்டு நன்மை அப்படி அவரும் காலமாயிட்டாரு அதனால அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த மகாணங்களை கண்டாக நமக்கு நான் பாவம் போகும் என்ற எண்ணத்தோடு போகும்போது அது பரிபாக அதிக அர்த்தம் பாகரம் விருத்துக்கு ஒரு வழி ஏற்பட்டதுன்னு அர்த்தம் திருவிழா போனத்திலேயே வருது விட மோசமான பாவம் செஞ்சவன் தான் சொல்லப்படுது அவன் எப்படி ஆகாது நல்லாவும் நல்லா பக்கம் இந்த போனோம் பெருஞ்சேர்த்து நல்லா ஆகணும் சொல்றாங்கன்னு மதுரை நோக்கி வரலாம் பகவான் பார்த்தார் சரி நம்ம நோய்க்கு வர்றதுனால என்ன பண்ணிருவோம் அப்படின்ட்டு வேடன் வேடு வச்சு மாதிரி இருந்துகிட்டு அவ உட்காந்து இருக்காங்க விளையாடிக்கிட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் வர்றான் சூதாட்டம்னா இது அந்த காலத்து ஆட்டம் அது சதுரங்கம் பேர் கட்டடை எடுத்து தாய்ப்பாங்க இப்ப தாயமாடுறாங்களா அது அப்படியே ஆடிட்டு இருக்கும் அவன் வர்றான் அப்போ பார்த்து கூப்பிடுறான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ யாரை நான் பிராமணம் என்ன பண்றது பிரம்ம துவாசம் வழி சொல்றியா எது சொன்னாலும் மதுரையில போய் சொக்கநாத தரிசனம் பண்ணணும் அங்கே தொட்டி தீர்த்தம் தினம் சரி குளிக்கணும் ஒண்ணும் கைபிச்சை வாங்கி சாப்பிடணும் தினம் ஒரு நேரம் தான் மூன்றாவது அதிகாலையில எழு அருகம்புல அறுத்து மாட்டுக்கு போடணும் பச்சை மாட்டுக்கு போடணும் நாலாவது நூத்தி எட்டு அங்க பிரச்சனை பண்ணணும் சவியா அப்படியே செய் கஷ்டம் இருக்க செஞ்சான வேறு வழி பர்ற கஷ்டம் பெய்ய பிடிச்சிட்டு ஆளு தெரியவங்க ஏன் எப்படி என்ன அவங்க அப்பா கொண்டு விட்டான் அந்த பெய் பிடிச்சிட்டு அவனுக்கு அப்படி அதே மாதிரி திருகன சுத்தி செஞ்சான் மூணு மாசம் நல்லாடுச்சு சொல்லப்படுது படைப்படிக்கும் அவன் எல்லா வந்து பெரிய வித்வான் ஆயிட்டான் பவான் அனுக்கிறேன் அவனுக்கு அங்க போய் நிவர்த்தி ஆகக்கூடிய பிரார்த்தம் கூட்டியிருக்குது அப்படி போல மகான தரிசித்து நல்லாவே ஒரு பிரார்த்தி இருந்தா தான் போவான் இல்லை போக மாட்டான் அதனால்தான் பாவிகளுக்கு பாவ நிவர்த்தி உண்டாவனவாம் என்று அணுகிற வகையை அறிந்த மேரோ அழிச்செய்வார் முத்தனால் தறுக்காதியால் கருத்துவாதி அபிமானமில்லாத ஜீவன் முத்தனால் தற்கும் முதலியவற்றால் பிரம்மோபதேசம் எங்கன் எனின் சீடருக்கு பிரம்மோபதேசம் செய்வது எப்படி பொருந்துவதாம் என்று வினவாயன் அடுத்த பாட்டில் சொல்வார் முறை பகலும் ஒரு பிரமஸ்வரூபாதலினால் மகிழ்ச்சி வெறுப்பிலாவீசற்கனு கிரகம் செய்யவும் ஒரு புறவும் வரும் வினையினோரால தொழில்கள் கூறுதல் போதகர்தக்குவேதத்தால் சுரப்பு உபதேசாதி கண்யானி கெய்தும் செப்பியவிளக்கணமோடிராதுபலமுறையால் சுரப்பிலரு ஜீவன்முத்தர் இருப்பதுஎங்கல் என்னில் துணிவு தோன்று தோன்றுற முதல் நூல் தொகுத்த பரிசுரைப்பாம் முன்பாடல்ல முத்தனால் தருக்காதியால் பரமோ உபதேசம் எங்கன் ஆதல் எனேன் என்று கேள்வி யோகத்தின் அடைஞ்சாச்சு தருக்க முதலானவைகள் செய்து உபதேசம் செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியும் என்றார் அது எப்படி முடியும்னா இறைவன் சிவரவான் எல்லா தத்துவானியா இருந்தும் கூட தன்னை உணர்ந்திருந்தாலும் கூட உலக பஞ்சம் செய்யலாம் அவர் அப்படி போல ஜீவர்கள் ஜீவன்முத்தனும் பிரார்த்த வளர்களுக்கு உலகமாறு செஞ்சான் என்பதை இந்த பாட்டு சொல்றது மறைப்போகலும் ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருத்தலால் இயல்பாகவே ஆவரணம் நீங்க உள்ள கொப்பற்ற பிரம்மஸ்வரூபமாக இருத்தலால் சர்வஜீவர்களிடத்திலும் மகிழ்ச்சி வெறுப்பு இயலாத ஈஸ்வருக்கு ஒரு வினைவாரால் ராகத்வேஷமின்றி உள்ள ஈஸ்வரனுக்கு அநாதியாக சம்சாரபந்தத்தில் பொருந்தி வருகின்ற இரணியன் இராவணன் முதலிய பாவிகளது பாவத்தாலும் பிரகலாத ஆழ்வார் தண்டகாருண்ய மகரிசிகள் முதலான புண்ணியவான்களது புண்ணியத்தினாலும் அனுக்கிரகம் செய்யவும் ஒரு புறவும் அத்தொழில்கள் உறுதல் போல் அவர்களுக்கு முறையே அனுக்கரகம் செய்தலும் நிகரகம் செய்தலும் ஆகிய அச்செயல்கள் உண்டாதது போல இது ஈஸ்வரனுக்கு உண்டாது ஈஸ்வரன் தம்மார அனுக்கிரம் செய்யுது எதுக்குன்னா எப்படி புண்டி பாவத்துக்கிடலாம் அவர் சும்மா தான் இருக்காரு புண்டிவா எழுக்குது குழந்தைகள் குழந்தை பார்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சா அப்புறம் வளர்த்துறதுக்கு எவ்வளவு பாடு பண்ணணும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் பேரம்பேச்சு எடுக்கணும் தீபாவளி வரிசை பண்ணணும் அப்ப இவ்வளவு பிரவர்த்தி உண்டாகதா இல்லையா குழந்தை பத்து போச்சா அது போல சிட்டி பண்ணார் சிட்டி பண்ண போதுமா அப்புறம் திதி பண்ணணும் அவரு சம்பமானம் பண்ணும் அணுகிற ஒன்று எல்லா வந்து செய்ய அப்படி போல சும்மா இருக்கிற பிரம்மசோசுரமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு பிரவர்த்தி எப்படி ஏற்பட்டது ஜீவளி சீட்டு பண்ணது கல்யாணம் பண்ண வரதான் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணி ஆயாச்சு கூட்டி வரதான் செய்யும் இங்கேயும் ஈஸ்வரனுக்கு குழந்தை பிறந்த எல்லாம் எல்லா ஜீவனு ஈஸ்வர குழந்தைகள் தான் சிட்ட பருவம் பண்ணணும் அப்படி போல இங்க பக்குவ உள்ளவனுக்கு உதேசம் வருது ஈஸ்வர சிறப்பு உறுதல் உபதேசாதிகள் ஏதும் ஞானிக்கு சாதகர் தம் பக்குவத்தால் ஜீவன் முத்தவனுக்கு ஞான சாதனம் செய்பவரு விவேகார சாதனங்களை அடைந்து பரிபக்வ வேதத்தால் யாவற்றினும் சிறப்பு உருணர் உபதேசாதிகள் ஏதும் சிறப்பட்டு இருக்கின்ற பிரம்மானந்தம் உண்டாது அதற்கு ஏதுவாகிய சிறந்த ஞானோபதேச முதலியவற்றைச் சேர்த்தல் உண்டாவதாம் கூட்டி வைக்கிறார் இருக்கான் நீ கிறிஸ்டனுக்குள்ள யோகி இருக்கு அவர் குருக்குள்ள யோகித்திருக்கு போய் சேர்ந்து கூட்டி வைக்கிறார் கூட்டி வைக்கிறதா போக முடியுமா எங்க வேறு பெண்ண எங்க வேற பையன் கூட்டி வைக்கலையா சர சரி இருக்காங்க கடைசியில எப்படி ஒரு சேருது என்ன அட பித்த நா நாள் தேடி நான் பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவில் கல்யாணம் பண்ண வேண்டிய பக்கத்துல பெண்ணு இருக்கும் அப்பறம் கட்டிக்குடி செலவு தான் அப்படி போல பரிபாகம் தெரிஞ்சு கூட்டி வைக்கிறார் குரு சிசிய பரிபாகத்துக்காக அப்படி கூட்டி வைக்கும் போது அப்போ குரு பிரபு உண்டாக செய்யுது சரி உதாரணம் பண்ணுவோம் பக்குமா இருக்குன்னு செய்ற அதனால துறப்பு அருள் ஜீவன் முத்தர் நீங்குதல் இல்லாத கருணையை உடைய ஜீவன் முத்தர்கள் செப்பிய இவ் இலக்கணம் இராது பலமுறையால் இருப்பது என்கொள் எனினும் முற்கூறிய இந்த லட்சணங்களோடு இராமல் பலவிதமாக இருத்தல் ஏன் என்று வினவாயின் உனக்கு அலவிதம் இருத்தல் தகும் என்னும் துணிவு தோன்று உற முதுநூல் தொகுத்த பரிசு நிச்சயம் உண்டாமாறு பழமையான வேதாந்த சாஸ்திரங்கள் தொகுத்துக்குரிய விதமாக அதனை கூறுவான் இப்போ நீங்க சொல்ற சரிதான் பக்குவிக்கு செய்யணும் சொல்றீங்க பல விதமா இருக்காங்களே ஞானம் அடைஞ்சேன்னு சொல்றாங்க வியாசர் ஒரு மாதிரியா இருக்காரு வயிற்று ஒரு மாதிரியா இருக்காரு வான்மீக ஒரு மாதிரியா இருக்காரு எல்லாம் ஞானிகு சொல்றீங்க என்ன காரணம் கேள்வி ஏது முதலிய சாதனங்கள் சாரதமியம் எப்படி போட்டு கேட்பாள் மத்திய மந்தம் சுத்தம் என ஒரு நான்காகும் ஒரு ஞானி யாயினும் போகத்தழுந்தி பசு போல தன் மகிழ்ச்சி மாத்திரமாயிருத்தன் முந்தூரைசை தீவிரம் போகச் சிறப்பு மகிந்தரன் மத்தியம் போக மனைத்து மாற்றி மிதுனம் போல் ஆனந்த முரல் மனந்தம் சுத்தம் அடுத்ததில் சொல்ல போறார் அடுத்த பாட்டு இப்போதுல நான்குக்கு மூன்று சொல்றார் ஒவ்வொரு ஜீவர்களும் ஜென்மங்கள்ல புண்ணிய பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அது சஞ்சத்தில் இருக்கும் அது பிராரத்தமாக வரும் அதோட அந்த புண்ணிய பாவங்கள் செய்யும்போது சம்ஸ்காரம் ஏற்படுது புண்ணியம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் பாவம் செய்ய சம்ஸ்காரம்னா வாசனை வாசனை சம்ஸ்காரம் அடிமனம் பழடக்கம் வழக்கம் இதெல்லாம் ஒரு பொருள் சொல்கிறான் நம்முடைய செஞ்சது அந்த வாசனைகளும் இந்த ஜென்மத்தில் தொடருது பிராரணத்தை எப்படி தொடருதோ அப்படி வாசனையும் தொடரும் அந்த வாசனை பிராரணத்து செயல்படும் வாசனையும் கூட வந்துடும் அப்படி செயல்படாது இந்த ஜென்மத்தில் செய்யறதெல்லாம் இப்பவும் புண்ணியமாகவும் பாகமாகவும் மாறும்போது வாசனையும் அது கூட பதிவாயிரும் இப்படி எல்லா ஜோர்களுக்கும் அடிப்படையதுதான் அதனால அந்த வாசனைகளை பத்தி இந்த முதல்ல நாலு விதமாக பிரிக்கிறார் ஒரு பாட சொல்ல போறார் மேல் பாடத்தையும் ஞானிகள் செய்வார்கள் வாசனை போகிறார்கள் என்று பிடிக்கிறார் ஒரு மாதிரி பல மாதிரி வாசனை பொரு அணையும் பிராரத்த வாசனை ஜீவனன் முத்தர் தன் பயனை அனுபவித்து தன்னை நீக்குவித்தற் பொருட்டு அவரிடத்து வந்து பொருந்துகின்றாரத்த கர்மசம்ஸ்காரம் தீவிரம் மத்தியம் மந்தம் சுத்தம் என ஒரு நான்கு ஆகும் தீவிரமும் மத்தியமும் மந்தமும் சுத்தமும் என்று ஒப்பற்ற நான்கு வகையெல்லாம் அவற்றுள் ஒருவன் பந்தம் அ ஞானி ஆயினும் ஐயம் விபரீதம் நீங்கிய சம்சாரபந்தம் மட்டுள்ள தத்துவ ஞானியாயிருப்பினும் போகத்து அழுந்து பசு போல தன் மகிழ்ச்சி மாத்திரம் அவன் விஷய போகத்து அழுந்திய அவன் பசு போலும் பரபுருஷனை அனுபவித்த நாரியானவள் வீட்டுக்காரியங்களை செய்யுங்க அனுபவித்த சுகத்தை மாத்திரம் மறித்துக்கொண்டு செய்வது போல ஆத்ம பிரிதி மாத்திரமாய் இருத்தல் முந்து உரை செய்வதற்கு காரணமாக இருப்பது முன்னர் கூறிய தீவிரபரார் கரும சம்ஸ்காரம் இந்த சம்ஸ்காரம் இருக்க தீவிரம் என்ன அதிகமா போகபாக அணைப்பான் அப்புறம் தீவிரம் மந்தம் இன்னும் குறைவு மத்தியும் குறைவு சுத்தம்னா அந்த கெட்ட பழக்கம் வாசனை இருக்காது நல்ல வாசனையே இருக்கும் அடுத்த பாட சொல்லு இருக்கழனையில் போகர்ன்னு இருந்து அவரு தினசரி ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் விடணுமா சிஷியர்கள்தான் வேலை அவங்களுக்கு அப்படி கொண்டு வந்ததா போக மன்றம் தான் வேலை இல்லை ஆனா பெரிய சித்து புரிசாரி ஞானிதான் சிஷியர்களை கூட்டிட்டு உலக முறை சுத்திருக்காரு அரியரேபியா நாட்டில் கூட இறங்கி அவங்களுக்கு உத்தியரசு பண்ணியிருக்காரு அப்படி மட்டும் வர அது போக பெறவர் போகியா இருக்கலாம் இது தீவிரமாக பரவ இருக்கு சமஸ்காரம் ஜென்மான் சம்ஸ்காரம் அந்த ஊர்ல இந்த குழந்தை இல்லாம இருக்காங்க இல்ல அவங்கெல்லாம் என் மனை கூட்டி போங்க என் மகளை கூட்டி போங்க சொல்லுவாங்களா கூட்டி போங்க அப்படின்னு வற்புறுத்துவாங்களாம் சிச்சிர் பிரிகமான கூட்டி பாடம் தான் அப்படி அவர் போகியா இருந்தார் அடுத்தல் முந்துரை தீவிரம் இப்ப தீவிரம் சொல்ற சொல்லப்பட்ட தீவிரத்துக்கு இதுதான் இருப்பதற்கு காரணமாக இருப்பது முன்னர் கூறிய தீவிரபரார்த்த கர்ம சம்ஸ்காரம் போகச் சிறப்பு உற்றிடனும் ஞானியானவன் தான் அனுபவிக்கும் போகத்தில் தலைமை பொருந்தியவனாய் இருப்பினும் மொழி ஆன்ம தர்பரனாய் மைந்தர் என வினோதமே புரிந்து இருத்தல் மத்தியம் அவன் எப்போதும் இலக்கணா விருத்தியால் கூறுகின்ற ஆன்மாவன் முக்கிய பிரீதி உடையவனாய் பாலர் போலும் ஜாதி மனம் உயர்குளை இருப்பது போலும் பல திருவிழாடுகளை செய்து இருப்பதற்கு காரணமாக இருப்பது மத்திய சம்ஸ்காரம் மத்தியம் இரண்டாவது அவன் பல வினோதங்களும் செய்வான் இருந்தாலும் மறைப்பு இல்லை முன்னெச்சரிக்கை அனுபவித்த மத்தியத்துக்கு என்ன சொல்றாரு அந்த குளத்தை தண்ணி தூக்கிட்டு போறலாம் பெண்கள் போகும்போது ரெண்டு கையை எடுத்துட்டு வீசிக்கிட்டு போனாலும் கூட அது ஞாபகங்கதான் இருக்கும் தலையில் தான் இருக்க அப்படி ஆறுமாள் இப்படி சரி பண்ணிக்கோங்களா அப்படி போல தத்துவானம் மறைப்பில்லாமல் போக அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றார் அப்புறம் சம்ஸ்காரம் மூன்றாவது போகம் அனைத்தும் மாற்றியேறி மிதனனம் போல் ஆனந்தம் உரல் ஞானியானவன் தான் அனுபவித்தற்குரிய போகம் அனைத்தையும் வைராக்கியத்தால் நீக்கவனாய் காதலனும் காதலியும் கருத்துரிமைத்து கூடி அனுபவிக்கும் ஆனந்தம் போல் ஆனந்தம் உற்றிருப்பதற்கு காரணமாக இருப்பது மந்த காதலன் காதலி எப்படி ஒத்து போய் சுகடிக்கிறார்களோ அப்படி போல மந்த குறைவு அதாவது வாசனை குறைவுன்னு அர்த்தம் அந்த ஆத்மசோகத்தை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் விவகாரம் குறைச்சா அவங்களுக்கு ஆகவே இந்த பிரார்த்தங்கள் சொல்லிட்டு பிராரதத்துக்கு வாசனைக்கு நெருக்கி சம்பந்தம் உள்ள வாசனை பத்தி அவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செய்யணும் வந்து ஆசைப்படுவாங்க சும்மா இருக்கிறது இல்லை வாசனா பிரகாரம் தான் மனதை செயல்படப்பட வேண்டியிருக்கு மனம் செயல்படும் என்ன படாது தெருவிட போயிட்டே இருக்கும் கடையில பாக்கிறோம் நமக்கு ஏற்கனவே சமஸ்காரம் இருக்கு அது சாப்பிட்டு அல்லது வாங்கிய பழக்கம் இருக்கு வாங்க போவோம் சாப்பிட போவோம் போறவங்க ஏன் வாசனை நிலையா சாப்பிட்டு இருக்கோம் வாங்கிறது உள்ளத்தில ஜன்மாந்தரங்கள படிச்சிருக்கிறாரு வெளிய வரும்போது அது செயல்பட அந்த ஜீவனை சூழும் அந்த சரீரம் இயக்கம் பெறும் அப்படி பெறும்போது அது நல்லதா கெட்டதா இல்லை ஜீவன் விசாரணை பண்ணி ஏ வைர்த்தா தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னு தப்ப முடியும் வாசனாப்பட போக வேண்டியதுதான் வாசனப்பரா போறதெல்லாம் அகில ஊரிகள் அஞ்சேரி உள்ள மிருகங்கள் பச்சைகள் ஊர்வனம் பரப்பினா நிர்வாணவன் இதுகள் தான் வாசனப்பயா போறது அதுக்கு விவேகம் கிடையாது மனித ஜீவனுக்கு வேலையை கொடுத்திருக்காரு பகுத்தர் கொடுத்திருக்கார் வைராகி கொடுத்து கொடுத்திருக்காரு அது மாத்தி அமைக்கணும் மாத்திரமும் பயன்படுத்திக்கொண்டு ஒரு சாஸ்திரங்கள் மூலமாக செய்யலாம் அப்படி செய்யறதுக்கு முடிந்தவர்கள் தான் மேல்நிலைக்கு போறாங்க ஞானிகளாகவோ அல்லது பக்தர்களாகவோ மேன் இருக்காங்க அப்படி இல்லாதவங்கன்னா கீழ் தான் அவர் மக்கள்தான் ஒண்ணும் தெரியாது வாசனை போறது மிருகங்கள் மாறித்தான் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வாசபக பாரத அருந்தல் பொருந்தல் நினைவு செய்தல் பயமாசிய கொள்ளலாம் அஞ்சு தான் இங்க அஞ்சிக்கு மேலே அது வேணுமென்னா வச்சுக்கலாம் வேணான்னு விட்டுலாம் ஒன்று மணி சரியா அதுதான் மீன் மக்களுக்கு பேர் அவங்களுக்கு அதனால இந்த இதில் தீவிரம் மத்தியம் மந்தம் என்று மூணு சொல்லி முடிச்சார் சுத்தம் வருத்தப்பாட சொல்ற உலக வழக்க கண்டு நிருபாதிகான்மாவில் முட்டதற்பரனாகி பரமுத்தனவே இலகு சுகத்துட நிறுத்தல் சுத்த வாசனையாம் என்பரின்னால் வகையாகும் கரும வாசனையால் தலைமை கொள்முத்தர்கள் வேறு வேறாய ஒழுக்கம் சாரினும் சென்னெறி கோணல் நெறி பெருமானதிகள் அலை கடைகளில் போகுதல் போல் முடிவினின் நெய்ப்பரமாய் அமர்தரு நன்முத்தி சுகம் ஒரு வரி சென்ற ஞானம் அடைந்தாலும் கூட சம்ஸ்காரங்கள் பிராரதங்கள் பலவிதம் என்ற தீவிரம் மத்திமம் மந்தம் சுத்தம் என்று நாலு பேர் பிரித்தார் ஒன்னே பாட்டில் மூணு சொல்லி முடிச்சாச்சு இப்ப சுத்த புறார்த்தத்தை சொல்லி அதன் பிறகு விதமான ஒழுக்கங்கள் சார்ந்தாலும் கூட ஞானம் சமந்தான் என்பதை சொல்லி முடிக்கிறார் சுத்தாரம் அடுத்து பிரார்த்தம் இந்த வாசனை சம்ஸ்காரில் ஒன்றுதான் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அந்த சம்ஸ்காரம் வாசனை பிரார்த்தம் எப்படியோ அப்படிதான் நடக்கும் ஒரே மாதிரியா இருக்காங்க அவ்வளவு எங்கேயுமே காணாம் வேற விதா இருக்காங்க ஒரே தாய்வத்து பிள்ளைகளுக்கு அம்ம்தான் ஒரு தாய் மக்கள் தான் எத்தனை இருக்காங்க பாருங்க பிராரதமும் பலவிதமா இருக்கு அவர் குணாதிசயங்கள் வாசனைகள் பலவிதமா இருக்கு அதே தான் இங்கேயும் மனித ஜீவன் எடுத்த எல்லமே அப்படித்தான் அதுபோல ஞானம் அடைந்தவரை கூட அவள் மனித ஜீவர்கள் தானே அது போய் தான் ஞானம் அடைந்தாங்க அவர்களுக்கும் சரீரம் விடுவது செய்யும் அதனால வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் சுத்தபரார்த்த சம்ஸ்காரம் அதாவது மேல் பூமிகள் பெயுது அஞ்சு ஆறு ஏழுக்கு தான் இதெல்லாம் சுத்தபரார்த்தம் இருக்கு ஏன்ஸ்காரம் இருக்கும் சம்சாரம் அனுசாரமாக பிரார்த்தம் இருக்கும் அப்படிங்கற கலர் மேல் பூமிகளுக்கு சொல்லப்பட்டது மற்ற மூன்று இருக்கே தீவிரம் மனந்தன் மத்திய மந்தம் ஐந்தா நாரானா பூமி சேர்ந்தது உலக வழக்கு அகன்று நிருபாதி ஆன்மாயில் ஞானியானவன் உலக வியாபாரம் அனைத்தும் நீங்கியனாய் மாயா பிரபஞ்சம் உபாதி இல்லாதுள்ள ஆன்மாவின் கண் தற்பனாய் பரமுத்தன் என பொருந்திய சித்தம் அழுந்தவனாய் விதேகமுத்தனைப் போல மாறாது இளவு சுகத்துடன் இருத்தல் சுத்த வாசனையாம் என்புகின்ற பிரம்மானந்த தோல் இருந்த வேறுபாடு சொன்னா இங்க அஞ்சான சமம் போகல இங்க ஞான காலத்தில் ஞானம் சமம் வாசனையும் சம்ஸ்காரம் வித்தியாசம்தான் அப்படிங்கிறது செய்யும் அதெல்லாம் ஞானி அடைந்தவன் ஞானம் அடைந்தவொன்னு பிரார்த்தம் மாற போறதில்லை வாசனை மாற போறதில்லை அதில் சுத்த பிரார்த்தம் இருக்குமே சுத்த வாசனை இருக்கு மேல்கு போறாங்க அவர்களுக்கு ஞான சமார் இருந்தாலும் கூட சுகதாரத்தை அங்கே வித்தியாசம் உண்டு சுகத்தம் சுகம் உண்டு தெரிஞ்சுக்கணும் இந்த நாள் வகை ஆகும் கரும வாசனையால் இந்த நான்கு வகையாயுள்ள பிரார்த்த கர்ம சம்சாரத்தால் தலைமைகள் முத்தகர்கள் வேறொரு வேறாய ஒழுக்கம் சாரினும் மைத்திரி முதலிய ஸ்வர்குணங்களை சங்கரிடத்து தலைமையாக விளங்கும்படி கொண்டுள்ள ஜீவன்முத்தர்கள் தம் நானாவிதமான ஒழுக்கங்களை பொறிந்தனவராயிருப்பார் அங்கனாம் இருப்பினும் அதை திருஷ்டாந்த வாயிலை அறிவித்தல் சென்னெறியே கோணல் நெறி பெருமாநதிகள் தம்மால் நேரான வழியையும் கொணலான வழியையும் பெற்றுள்ள பெரிய நதிகள் முடிவில் அலை கடல் போல் அலைகளால் அசைகின்ற சமுதிரத்தில் பிரவேத சித்து ஏகமாக இருத்தல் போல பிரார்த்தகாரம் முடிவினில் மெய்ப்பரமாய் அமர் தருநல் முத்தி சுகம் ஒரு பரிசு என்று அறிவி சத்ரு பரவமாக பொருந்து இருக்கின்ற ஆனந்துடைய மோட்ச சுகம் இங்கு வித்தியேகமோச்சம் அர்த்தம் வித்யேக மோட்ச சுகம் ஒருவிதமாக இருப்பதாம் என்று இதனை நீ அறிவாயாக வித்தியேக முத்தியும் சமம் இங்க ரெண்டு சமம் எப்போதுமே ஞானியர்களுக்கு ஞானனம் சமம் விஜயமு சமம் சுகதார்த்தமும் உண்டு நாலு அஞ்சு ஆறு அவளுக்கு ஆகவே இதை தெரிஞ்சுக்க வேண்டும் அரி அறிவாயாக இது தெரிஞ்சிட்டு பிரச்சனை இல்லை அதாவது நதிகள் கோல மூணுலாம் எங்கிருந்து வடக்கா தெற்க வந்தாலும் ஒரு சூழ்நில தான் போகுது என்ன பக்கம் ஒரு சட்டமத்தில இருந்தா அப்படி போல அவர்கள் பலவித சம்ஸ்காரங்கள் பலவித பிரார்த்தங்களோடு இயங்கினாலும் கூட சை விழுந்த பிறகு தேமுசாம்தான் என்று சொன்ன இதில் சந்தையை கொள்ள வேண்டாம் என்று இந்த பாட்டு சொல்லி அடுத்த பாட்டில் பிரார்த்த கர்மம் மூணு விதமா இருக்குன்னு சொல்லப்பாச்சை உடனே பிறர் இச்சை எம்பளொரு பிரார்த்தம் மூன்று வகைப்படுமா அச்சுறர்களாலும் விளக்குவதற்கறியவாகும் அபத்தியம் செய்துடல் தனனக்கே கேடன விங்கறிந்து வயிற்று மாது புரிவித்தல் இச்சை செய்யேனெனும் மன்னவர்தம் ஆணை போத்தல் அணிச்சை இச்சை அணிச்சைகளின்றி இருந்தையலோரால் இன்பதுன்பம் நுகர்வித்தல் பிறவிச் செய்யும் பிரார கர்ம திரையம்மா பிடிச்சார் பஞ்சேசிகள் மட்டும்தான் சொல்றாங்க பல துர்கத்தை பற்றி சொல்றார் இங்க சொல்லல மூணாம் முடிச்சு அதோடு சரி அப்படி இந்த ரெண்டு உபனிஷத்துக்குள்ள இருந்துருக்கு அப்புறம் அழிஞ்சு போச்சு அடுத்த உபனிஷத்து காண போல இருக்கா ஒரு உபனிஷத்து இருக்கு அந்த உபனிசத்துக்குள்ள போயிருச்சு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது உபிஷத்து இருந்து தான் ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு நூத்தி ஐம்பது ஆயிரமே போயிருச்சு வருஷத்துக்குள்ளயிரமே காணாச்சு குறுகல் எல்லாம் கொடுக்க முடியும் அது ஒரே சில விளக்கம் விளக்கில்ல அதுல மேல் போக்க தான் போறாங்க போற உணர்ந்த அந்த படிக்காம இருக்கலாம் படிச்சுதான் தெரியும் பிரபலமா இருக்காதுல்ல பிரதிகள் கிடைக்கணும் இல்ல எல்லாரும் கிடைக்குமா எத்தனையோ பிரதிகள் லைப்ரரி மாதிரி படிக்காம இருக்கலாம் இருக்கலாம் இப்ப என்ன லைப்ரரி வச்சு பேர் வச்சிருக்காங்க படிச்சிருவாங்க அந்த காலத்துல ஏற்றுச்சுவடிகள் லைப்ரரி இருக்கு இருந்திருந்தாலும் கூட அதுல கரையாண்டிருக்கோம் போறத இந்த கர்ம திரையம் மூன்று சொல்றது இந்த வேலை சொன்ன பிரதானம் பஞ்சசையில் துர்பலம் பலம் ஒன்றும் சொல்ற இயம்பல் ஒரு அனிச்சை முற்கூறிய பிராரத்த கர்மம் இச்சாபரார்த்த கர்மமும் அனிச்சாபிரார்த்த கர்மம் பிரரிச்செயனும் இவற்றால் மூன்று வகைப்படும் பரேட்சா பிரார்த்தம் என்று கூறப்படும் இவற்றால் மூன்று விதமாக இருப்பதாம் இவை அச்சுதர்களானாலும் அச்சுறர்களானும் பிளக்குதற்கு அரிய ஆகும் அந்த பிரம்மன் முதலிய தேவர்களாலும் நீக்குதற்கு கூடாததன் ஆவாம் முதல் பிப்பிலிகா வரைக்கும் நீக்க முடியும் மூணு பிரார்த்தம் உண்டு ஆனால் பிச்சாபரார்த்தத்தை வயிறு துவேக வயிறாக்கிருந்தா குறைச்சிக்கலாம் குறைக்கலாம் அர்த்தம் இவ்வளவு காற்றா ஊழிய உப்பக்கம் காணுவர் உழைவுண்டி தாழாது ஊல் பலராம போயிருந்ததுதான் அவட உப்பக்கம் காணுவான் காணுவார் எப்போ உழைவு இன்றி தாளாது அப்பதான் ஊ அண்ணா இளைச்சோன அர்த்தம் அ உ அவன் இவன் உவன் அந்த உங்களுக்கு அர்த்தம் அவன் அண்மை உப்பக்கம் ஒரு பாதி ஜெயிக்கலாம் ஊழையும் ஊழையும் அருதி பொருள் ஊழையும் அந்த உண்மை அருதி பொருளை குறிக்கும் உப்பக்கம் காண்பர் இடைப்பக்கம் ஒரு பாதிக்க பார்க்கலாம் மறுபக்கம் பார்க்கலாம் வந்திருந்தாலும் சரி அப்போ எப்படலாம் உழைவின்றி அப்படின்னா என்ன அர்த்தம் வைராக்கியமாக தாளாது விவேகத்தோடு ஓற்று போர் செயல்படுவார் அர்த்தம் வேக வேக தீர்மா இருக்கணும் ஒரு பாதியா ஜெயக்கலாயும் முடியாது ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற கருத்தை காட்டுறாரு அதனால சிவரமான் முதல் சாதாரண சிவபக்தன் வரைக்கும் எல்லாரும் பார்த்து எந்த உருவம் நாம ரூபா உட்பட தேவைச்சா இப்போ எதுவா இருந்தாலும் பேனா உற்பத்தி தேச்சா இப்ப யார் கையில போயி சேரணும் எங்க போய் அழிக்கணும் அழியும் அது எப்படியா போகும் வந்துருக்கிட்ட யாரும் தயார் பண்றாங்க நம்மகிட்ட வரது என்ன பாருங்க இது வாங்க புரியுமே இல்ல குடுத்தாரு இங்க வந்து இது அதே போல சரீரத்துக்கு எப்படி புடிப்பா இது என்ன போற சரீரம் இருக்குறது சொல்றேன் அண்ணியும் தெரியுது கிரியை நீக்க முடியாது நீக்க முடிய வித்தியாசம் சமீபமா இருக்கிறதுனால நீக்க முடியல அத்தியாத்மீகம் ஆத்மாவும் நெருங்கி இருக்கு விசாரிச்சனால நீக்கலாம் நீக்க முடியாது இதெல்லாம் இருக்க சேர்த்து புறம்பா இருக்கிறது இது சுல்பாச்சாரம் நீக்கலாம் இது எனது இல்ல போடு என வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதுதான் வித்தியாசம் அதுக்குதான் விவேறாக தீவிரமா வேணும்னு சொல்றேன் எல்லாருக்கும் தீவிரமான பிரம்மதேவோடைய தலை கிள்ளி போட்டு பல்ல வந்து சொல்லப்படுது அவரு அந்த பராமரிட மாப்பிள்ளை மாறன் சேர்த்து போயிட்டாங்கல்ல திறந்துச்சா பிரார்த்தம் நான் ரொம்ப அடிஞ்சு போச்சு பராதம் அடிச்சு போச்சு வரைக்கும் மனுக்குள்ள போன பராதே போச்சு அவ்வளவுதான் அந்த பிரம்மன் முதலிய தேவர்களாலும் நீக்குதற்கக் கூடாதனவாம் அவற்றுள் இங்கு அபத்தியம் செய்தல் தனக்கு இவ்வுலகில் ஒருவன் பத்தியம் தவறுதல் தனக்கு கேடு என அறிந்து வைச்சும் அது புரி கேடு உண்டாவது என்று அதனை அறிந்திருந்தாலும் வழியால் அதனைவித்தல் இதுபராம் என்ன தனக்கு பத்தியம் தவறுனா கிடைக்கும் தெரியுது ஆனாலும் பத்தியம் தவறுறோம் இதான் அதனால வரக்கூடிய கேடு டாக்டர் சொல்லிருக்க இந்த பத்தியம் சாப்பிடுவான் சாப்பிடுறோம் கிடைத்து வந்துருக்கு அதே போல இன்னைக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க போவேறான் காரணமாக கிழக்கு வருதான் செய்யும் அப்படின்னு சரியில்லை அந்த பக்கம் கரெக்டா நடக்குது இல்லை கிடையாது பாத்துக்கலாம் கேட்க மாட்டேங்கிறான வைரம் இல்லையா திருப்ப செய்ய நினும் மன்னவர்தம் ஆணை போல் செய்வித்தல் அனைச்சேன் ஒருவன் நீ காரியத்தை செய்ய மாட்டேன் என்று இருந்தாலும் அரசன் அது ஆணை போல பலாத்காரமாக அதனை செய்விப்பது அணிச்சாபுரா கருமாம் அணிச்சாபு அவருடைய வலிமண்டு இச்சை இல்லை பிறர் இச்சை இல்லை அணிச்சேன்னா ரெண்டும் இல்லாம ஒரு காரி நடக்குது டிரைவர் ஓட்டி போறாரு காரோ லாரியோ இதே நேராக ஒன்று ஊரில் சேர்க்கணும் தான் போறாரு வழிய எங்கேயா மரத்தில் மோதலும் போறதில்லை மதிக்குது போறாரு போயிருக்கு படத்தில் விட்டுறார் ஒரு வீட்டுக்கு போகுது அது எப்படி போகுது மன்னர் ஆணை போகல அந்த காலத்துல ராஜா கூட ஆணைக்கு அவளை படி போடுவாங்களாம் திராபுரத்தில் பொடியஞ்சி பள்ளத்தில் காட்டுள்ள வேடம் பயப்பட்ட மன்னர் அந்த பிராமணன் சொல்றான் ராஜன் ஆணை நீ போடாது அப்படிங்கிறான் என் கூட்ட வந்த சரி வரலாம் என்ன போய் அவனு கொடுப்பான் ராஜா அணை பயப்பட்டான் அவன் என்ன ராஜாவுடைய ஆணை மேல முடியாது காட்டு மேல முடியாது என்ன வேட்டை அனுச்சிருவாங்க ஆணைக்கு அப்படி கட்டுப்பட்டாங்க இப்ப எல்லாம் கட்டுப்படுறது இல்ல யாரு கட்டுப்படுறாங்க மந்திரி ஆணை என்னால மன்னர் ஆணையை போல நிச்சாரம் கொடுத்த அது பாருங்க நடந்தே இல்லையா துர்பலம் பலம்ன்னு பஞ்சேசல் பிரிக்கிறார் பலம்ன்னா உயிர் காபத்து வரைக்கும் வரும் அந்த பலம் அணிச்சாபர்த்தம் இல்லையான சுலபமா காய்காலு காயங்கி செடி போன அப்படிங்கிறது துர்பலமான பேர் பரேட்சாபுர அர்த்தம் இச்சே அணிச்சைகள் என்று இருந்தாலும் ஒருவன் தான் சுகதுக்கங்களை அனுபவிப்பது தன்கண் அணிச்சைகள் ஐரோரால் இன்பத்துன்பம் நுகர்வித்தல் அந்நியரால் அந்நது தாட்சண்ய காரணமாக அவனை அந்த சுகதுக்கங்கள் அனுபவிக்கச் செய்வது பிறர் இச்சை வினையாம் பரேட்சா பிரார்த்தகம் இச்சையின் காரணமாக அவன் பத்தியங்களை விடுதலால் அவற்ற சூதுங்களை அடையுமாறு செய்வதே பரேட்சியா பிரார்த்தவரும் போயிட்டு வரலாம் அப்படி நான் சும்மாவே உக்காந்து கூட்டி போனா கீழே விழுந்து அடிபட்டு வந்த ஐயா அப்படிங்களா என்ன பண்றது அப்படி அவனை அவன் மேடம் அப்படியே பிரார்த்து இருக்கு அப்ப என்ன பண்றது தாட்சன்யம் அவனால் ஆவேண்டிய காரியம் அதான் போனேன் இல்லைன்னா சொல்லியிருக்கலாம் என்ன பண்றது தாட்சிய வேண்டியிருக்கேன்னு சொல்றேன் முக்கிய காரணம் பரேட்சா பிரார்த்து முக்கிய காரணமே அனுகூலப்படாத அனுகூல இச்சைதான் ஆனால் சில பேர் அனுகூல இச்சை இல்ல கூட போறது உண்டு கூப்பிட்டா போயிருவான் அவனால் ஆக ஒண்ணு இருக்காது இவனுக்கு ஆசை இருக்கு எப்போ அதுவே பரச்சா பிரார்த்தம் இச்சாபரா கலந்தா இருக்கும் இச்சை இல்லைன்னா நிச்சயமா போக மாட்டான் பறைச்சாபரா முக்காவசி இருக்கணும் முக்காவாசி இருக்கு சொன்னா போற போயிடும் சொல்லாமே போறவங்க சொன்னா போறாது அதனால பரைச்சா போராது இச்சா வர சொல்ல முடியாது கிடையாது அப்படி இருக்கிறதுனால இந்த மூன்று பிரார்த்தங்கள் இருக்கு என்று அறிமுகப்படுத்தி அடுத்த பாட்டில் மூன்று பிரார்த்து ஞான விளைவிடவில்லை என்பது உறவில் இப்பரிசுமோ வகையாம் பிராரத்த விளைவால் எண்ணில் பல ஒழுக்கமாம் ஜீவன் முத்தர்க்கிந்த மெய்பொருளை வசித்த நாரதன் துருவாசன் சீர் விராதனொடு சுகன் வாமதேவனருட்சணகன் ஒப்பரிய பரத நேழிற்கவுதமனே முதலாய் உலர்வருத்தனா பேதம் உணர்த்தலுரும் இங்கன் துப்புதவு பிராரத்தங்கொழில் நஞ்ஞானிக்கும் சுத்தனுக்கும் வேறுபாடு எங்கன் எனின் மொழிவாம் இப்படி பிராரத்த விடையின் காரணமாக வேதங்களுக்குத்தான் செய்யும் என்று சொல்லி அப்படி பிரார்த்தனும் இருக்க பல பேராக அஞ்ஞானிக்கு ஞானிகள் என்ன வித்தியாசம் இருக்கு என்பதை பின்னால் கேட்கிறார் இதன்பொருள் ஜீவன் முத்தர்க்கு இப்பரிசு மூவகை ஆம் பிரார்த்த விளைவார் ஜீவன் முத்தர்களுக்கு இவ்வாறு மூன்று விதமாக உள்ள பிரார்த்த கர்மம் உண்டாவதால் எண்ணில் பல ஒழுக்கம் ஆம் எண்ணிக்கை அற்ற உள்ள நானாவிதமான ஒழுக்கங்கள் உண்டாகலாம் இந்த மெய்ப்பொருளை வசிட்டன் நாரதன் துர்வாசன் இந்த ஒழுக்கங்கள் ஆகிய சாஸ்திரங்களில் உள்ள அர்த்தங்களை வசிட்டர் கர்மகர்த்தா போன்றும் நாரதர் காணலோழர் போன்றும் துர்வாசர் கோய்பவர் போன்றும் சீர்வியாதன் சுகர்வாமதேவர் அருள் ஜனகர் ஒப்பு பரதன் ஏழில் கௌதமன் முதலாய உலர் சிறந்த வியாசமுனிவர் சாஸ்திரகர்த்தாவை போன்றும் சுகபிரம்மம் விரைத்தியுற்றவர் போன்றும் ராமதேவர் பாவி பிரதிபந்தமுற்றவர் போன்றும் திருவை நிறைந்த ஜனகர் ரி ராமர் ராஜ்யபாலமுற்றவர் போன்றும் ஒப்பற்ற ஜடபரதர் ஜடர் போன்றும் சிவன் விளக்கம் கொடுக்கிறார் சேர்த்துக்கிறார் கௌதமர் தார்க்கியை போன்றும் யாக்கியவழ்கர் சம்சாரி போன்றும் அது வேதாந்த தற்கைகளும் சேர்த்துக்கலாம் பிரகலாதர் பக்தனை போன்றும் வான்மீகர் துராசாரம் சதாசாரம் மற்றவர் போன்றும் அப்படிங்கறதோட இலக்கிய கருத்தா சொல்லலாம் அதுவும் சேர்த்துக்கலாம் விஸ்வாமந்திரர் தவத்தவர் போன்றும் தவ மட்டும் இல்ல சர்வெல்லாம் திட்டு கூட பணக்கூடிய சாமர்த்தியிருக்கவர்கள் அதனால வல்லவர் போட்டு கூட சொல்லலாம் தத்தாத்திரேயர் அனாச்சாரம் உடையவர் இருந்தாலும் உண்மத்திரன் பேரவர்கள் உண்மத்திரன்னா பயத்தம் போற திரிவாரிய அணாச்சாரக்கு தான் செய்யும் சனகாதியர் யோகியார் போன்றும் அனுமார் தூதுவர் தொண்டர் வச்சுக்கலாம் தூதுவர் மட்டும் இல்ல தொண்டர் போலும் இருந்தனர் என்று சேர்த்தி வியாக்கியானம் பண்றாங்க ஜீவன்முத்தரது வர்த்தனா பேதனம் உணர்த்தல் உரும் இங்கன் துப்பு உதவு பிராரத்தம் கொளின் ஜீவன் முத்தரது ஒழுக்க பேதமே அறிவிப்பதாம் இவ்வாறு சுகதுக்க வடிவ போகத்தை தருகின்ற பிராரத்த கர்மத்தை ஜீவன்முத்தர்களுக்கு உண்டென்று கொள்வோமானால் அஞ்ஞானிக்கும் சுத்தனுக்கும் வேறுபாடு எங்கன் எனில் மொழிவான் அறியாதவனுக்கும் தத்துவ ஞானிக்கும் உள்ள பேதம் எப்படி என்று வினவில் அதற்கு விடை கூறுவான் சொல்றேன் இருக்குணோ யோகி சுக தியாகி ராஜா நௌ வசித்த கர்ம கர்த்தாச்சான ஆக கிருஷ்ணன் யோகியாகவும் சுகன் சுக தியாகியாகவும் கர்மகர்த்தா ஆக இருக்க இப்படி ஞானிகள் பலதுமா இருந்தாலும் ஞானத்தில் சமம் என்பது இந்த சுலோகம் செல்லப்பட்டிருக்குன்னு காட்டுறாங்க ஆகவே இவர்கள் எல்லாம் பலதுமாக இருக்கலாம் இருந்தாலும் ஞானம் சமம் அதாவது நாடகத்தில ஒரு மாணவர்களும் எல்லாரும் ஆனால் வேஷம் போடும் போது வேடத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சும் நடைமுறைப்படலாம் மாறி போகுது அப்புறம் காரசாரமாக பேச்சுவார்த்தை நடக்குது அதன்படிக்கு பார்க்கறவர்களும் சந்தோஷம் ஏற்படுது அப்புறம் வேடம் கிடைச்சி விட்டு எல்லாம் போயிடலாம் அப்படி போல ஞானம் எல்லாரும் சமம் அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்புறம் என்ன பண்ணுது வேடத்துக்கு எந்த மாதிரி பேசுற மாதிரி பிரார்த்து பேச வேண்டியது பொழுதுபோக்கு அப்படி போல பிரார்த்தம் ஒன்னு இருக்கும் போது அது சரீரம் இருக்க வரைக்கும் இருக்கதான் செய்யு விதி இருந்தாக்கா அது நடந்தான சமம் அதுக்கு ஒன்னும் பாதிமில்லை அதனால்தான் ஞானம் சமம் விஜயமூர்த்தி சமம் தான் சுகதாரதம்தான் புகழ் தாரதமியம் உண்டு புகழும் கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம் அனாச்சாரமாக போகும்போது அவங்க மதிப்பாங்களா அவங்க தத்தாத்திர அனாச்சாரம் போனாராம் அவர் சில பேர் விஜய தெரிஞ்சவங்க கும்பிடுவாங்க மத்த கும்பிடுவாங்களா கூட மாட்டாங்க கவர் படுறாங்களா பான ஓட்டு போறாங்க கும்பிடாத நல்லது கூட தொல்லதான் எப்ப சித்தர் இல்லையோ விடுதல நிம்மதியா இருக்கலாம் சித்து கொஞ்சம் தெரிஞ்சு தர போற உரம் கூடிக்குது மயுறு பிடிப்படி சித்தாரையும் தப்பிச்சானு வச்சுக்கோங்களேன் உள்ள ஞானம் போயிரும் கள்ளஞான்தான் வரும் கோயில் சொல்லுவார ஒரு கல்லர் பரப்புல ஒரு சாது சேர்ந்தாரான் கள்ளர் மரம் எத்தனை ஜாதி சரி எத்துக்கிறாரு மூச்சின் சரி அப்புறம் உள்ள ஞானம் கள்ள ஞானம் கள்ள ஞானம் நல்ல யானம் பண்ண கள்ளற நல்ல யானம் இருக்க உண்மையா தெரிஞ்சு வச்சிருக்காரு இவருக்காருன்னொருத்தரு இவரு கள்ள யானம் இவர் கள்ளயானம் உண்மை இல்லை அவருக்கு உள்ளான கல்ல ஞானம் நல்ல யானை கல்லர் மறுபடியும் இருந்தாலும் எத்தனை யானை சரியில்ல சொல்ற கல்லு சொல்றதா சொல்லுவாங்க அடுத்த இந்த ஞான மார்க்குல ஞானம் சமம் விஜயமூச்சி சமம் பிறகு புகழ் சுகதாரதமியம் இதெல்லாம் பாகுபாடு உண்டு இகழ்வாங்க சில பேர்கள் சரி புகழ்ந்தாலும் சரி ஒன்றுதான் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கும் போது கவலைப்படுவ சித்துக்கள் இருந்தாக அது ஞானம் இல்லைன்னாலும் புகழ் வரும் இகழும் வரும் ரெண்டும் உண்டு புகழ் விரும்புவாங்க இகழை விரும்ப மாட்டாங்க அதுக்கம் வரும் அவங்களுக்கு துக்கமும் உண்டு எங்க எங்க பணம் சேருவோ பணத்துக்கு அடுத்தப்படி துக்கம் உண்டு பணத்துக்கான இல்ல சுகத்துக்கு அடுத்த துக்கம் ரெண்டு பக்கம் மாறி நானே ஒரு பக்கம் ஒரு பக்கம் பூ இந்த பக்கம் நல்லா இருக்கும் அழகான திரும்பும் போது எடுத்துல போகுது சுகம் எவ்வளவு எவ்வளவு பணம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோமோ அதே பணம் துக்கமும் கொடுக்குது ஆக என்ன காரணம் பிரார்த்தானுசாரம் தான் கூட்ட பிரிக்குது அது அவசரத்தில் சில தூக்கம் செய்யும் ஆகவே சமபாவனை ஞானிக்குண்டானது அவருக்கு அதனால ஞானிகள் பல விதமாக இருக்கத்தான் செய்வார்கள் இருந்தாலும் ஞானம் சமம் இதே மூர்த்தி சமம் என்ற ஒரு அடிப்படை மட்டும் மாறாது என்பது கொள்ள வேண்டும் மறை ஒழிதல் ஓதலாலன்றி உணன் முதலாம் என்ன வரும் வேறிலாமை அது போல இதய பந்த முரால் அன்றி போகம் உண்ணுநிலை அதனால் அஞ்ஞானமுடையோர்க்கும் உணர்வுமயமாய் நின்ற ஜீவன் முத்தர்தமக்கும் நன்னி வரும் வேறுபாடியில் எனவே எனவில் வரும் ஞான நூல் பல உணர்ந்த நல்லுணர்வினவர் இப்போ முன்ன கேள்விக்கு ஏ பாட்டில் பதில் சொல்றார் என்ன இதன்போல் மண்ணுலகிரியில் விராத்திரியர் சுராத்திரியர் தமக்கும் இந்த மண்ணுலகத்தில் விராத்திரியர் சுராத்திரியர் ஆகிய இருவகையர் அவர்களுக்கும் மறை ஒளிதல் ஓதல் அன்றி வேதாத்தியனம் செய்யாமையாலும் செய்வதாலும் வேதமே இல்லாமல் பிராமண குடும்பங்கள்ல வேதம் படிச்சாவணும் சில பேர் வர்றது இல்லை படி படிக்க மனம் பண்ணணும் பொட்டமனும் பண்ணி ஆகணும் எல்லாரும் விட்டாலும் மறந்து போயிருமா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படி படிச்சவங்க சுரோதத்திலே பேர் சுரோத்தினா காது மூலமா கேட்டு படிச்சவங்க படிக்கிறது சில பேர் வராது இல்லை அது வராத்திரியார் படிக்காதவன் அர்த்தம் அதனால அந்த படிக்காதவரர்கள் படித்தவர்கள் பேர் அவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா உணல் முதல் ஆக எண்ண அரும் செயலால் வேறு இல்லாம போல உண்ணல் உடுத்தல் பொருந்தல் முதலாக உள்ள எண்ணிக்கை ஏற்றிருக்கின்ற செயல்களால் பேதம் இல்லாம போல இதுதான் மற்ற சமயங்களில் படித்தவன் படியாதவன அப்படிங்கறது அந்த படிக்கிற சமயம் வந்து ஒதுக்கி போயிடுவான் கண்டிப்பா மாட்டான் படிக்கல தெரிஞ்சுக்குவாங்க அப்போ சாப்பாடு போறது செய்யறது பிராமணங்கிற முறையில் நல்ல சமம் பிறப்பால சமம் வித்தியால சமம் இல்லை வித்தியாசம் இருக்கு அப்படி போல திட்டாங்க அஞ்ஞானம் உடையோர்க்கும் உணர்வு மயம் என்ற ஜீவன் முத்தர் தமக்கும் இதய பந்தம் உரல் ஒளிதலால் அன்றி அஞ்ஞானிகளுக்கும் ஞானசூரூபமாய் விளங்கானின்றும் சித்தம் ஆசை கோபம் ஞான் எனது என்னும் அபிமான முதலான பந்தம் அடைந்திருந்தால் இவ்வித சித்த பந்தனம் இல்லாதிருத்தலும் பேதமே இல்லாமல் சோதுக்கு வடிவ போகம் உண்ணும் நிலை அதனால் நன்னி வரும் வேறுபாடு இல்லை என ஞான உணர்ந்த நல் உணர்வுவோர் நவிருவரும் போகத்தை அனுபவிக்கும் சிதியினால் பொறிந்து வருகின்ற பேதம் இல்லை என்று ஞானசாஸ்திரம் பலவற்றை ஆராய்ந்து அறிந்துள்ள பேரவினை உடையவர் அவ்விருவருக்கும் உள்ள பேதத்தை கூறுவார்கள் இருப்பிடம் இருப்பிடம் ராகம் விராகம் ஞானிக்குடும் கொடிகள் கொடி ராஜாவின் பட்டணத்திற்கு அடையாளமாக இருக்கின்றனவோ அங்கனமே அஞ்ஞானி ஞானி இருவருக்கும் ராகமும் விராகமும் அடையாளங்களாக இருக்கின்றன அதில் அஞ்ஞானிக்கு ராகம் குறியும் குரோதம் குறியும் விராகம் குறியும் அஞ்ஞானியின் அந்த கரணத்தில் சாட்சிக்கு விஷயமான பிரபஞ்சத்தை சாட்சியம் என்பர் சாட்சி ரூப மூர்த்தி சுத்தமாயிருக்கின்றது இவற்றுள் சாட்சியத்துள் அழுதுவோர் சாட்சியில் அழுதுவோர் தியாகிகள் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று அறிந்தோர் துக்கமாகிய கிணற்றில் மூழ்கின்றனர் அச்சல பிரம்மத்திரின் நிசாசரூபத்தை அறிந்தவர்கள் ஆனந்த ஸ்வரூபத்தை அடைகின்றனர் என்று விசாரசாகரம் மம் தரங்கம் கூறுவது உணர்ந்து உலரத்தக்கலாம் அப்போ இந்த ஞானனிக்கும் அஞ்ஞானிக்கும் விவகாரங்கள்ல சமந்தான் பிரார்த்தனை அனுசாரம் விவகாரம் நடக்குதுன்னா உன்னல் போவதல் வருதல் விவகாரம் பண்ணதில் சமந்தான் என்ன இருக்கு அப்படின்னு எதாவது ஒரு ஆசை இருக்குதான் வித்தியாசம் அதை கண்டுபிடிக்கலாம் கொடி பாதத்தை எப்படி சொல்ற கட்சிக்காரங்க இந்த கட்சிக்கார்கள் கண்டுபிடிக்கல கட்டிட்டா இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் சொல்றேன் சொல்றோன்னு தேவையில்லை கொடி சொல்லி கொடுக்கணும் அப்படி போல ராகம் விராகம் ராகம் ஆசையோட வெளிப்பாடு என்ன வேணும் போச்சுன்னா துக்கறது நிராசை இருக்கே விராகம் அவ சேர்க்கறது இல்லை இன்றியமையா தேவை மட்டும் ஏற்றுக்கொள்வது இது சாப்பாடு தேவையா இருந்தா வச்சு காட்டுத்தான் தேவையில்லை இந்தியா தேவை தேவையான மகாலத்துறை வேற ஏற்று மாற்ற அதோட இது நிராசைய காட்டும் விராகத்த காட்டும் இது அடையாளங்க தெரிஞ்சுக்கோங்க சாட்சியம் இருக்கு சாட்சியம் இருக்கு அஞானி அந்த காலத்துல சாட்சியம் இருக்கு என்ன அர்த்தம் ஞானே உள்ளத்துல சாட்சியான சாட்சியானோ சாட்சியானம் சாட்சியம் அப்படின்னா உலக செங்கல் சாட்சியம்னா அது கண்டுகொண்டு இருக்கிற ஆத்மா ஆத்மையான அர்த்தம் ஆத்மயான சாட்சியானவன் கண்டுபோணுதான் மூணாவது தத்துவ ஞானத்தினால் அடைந்திடுமேற் வரி புலி கண்டோன் போர் ஜீவத்துவத்தை அத்தலையே அழித்திடு மாதலினால் அஜீவன் அழிவுதனக்குடன் படுமோ வெனிற்கடவுள் தன்மைக்கு உய்தவாத அறிவினார் கங்கை முதல்